வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் முதல் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி நான்காம் ஆண்டு சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் என்று தற்போது அழைக்கப்படும் ஆதி கிரந்தம் முதல் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு பிரான்சின் அரசர் பதினான்காம் லூயி 72 இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு மரணமடைந்தார் இவரே நீண்ட காலம் ஆட்சி புரிந்த ஐரோப்பிய அரசராவார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எம்ஆ நெட் எனப்படும் பெண்மணி முதலாவது டெலிஃபோன் ஆபரேட்டராக நியமிக்கப்பட்டார் அலெக்சாண்டர் கிரஹாம்பில் இவரை பாஸ்டன் டெலிஃபோன் டிஸ்பேச் கம்பெனி என்ற நிறுவனத்தில் பணிக்கு அமர்த்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் மின்சோட்டாவில் இடம்பெற்ற காட்டு தீயில் நானூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வட அமெரிக்காவின் முதலாவது சுரங்க ரயில் சேவை பாஸ்டனில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது அறிவியல் புனைவு திரைப்படம் எ ட்ரிப் டு த மூன் பிரான்சில் திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க் நகரம் பெட்ரோக்ராட் என பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பேசஞ்சர் பிஜியான் பயணிக்கும் புரா என்ற வகையைச் சேர்ந்த புறா ஒன்று சின்சினாட்டி மிருக காட்சி சாலையில் இறந்தது இது இப்பறவை இனத்தின் கடைசி பறவையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டோக்கியோ மற்றும் யோகஹாமாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் ஒரு இலட்சத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அகமத் சோஹு என்பவர் அல்பேனியா நாட்டை குடியரசு நாட்டிலிருந்து மன்னராட்சி நாடாக மாற்றி தன்னை அதன் மன்னராக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது நாசி ஜெர்மனி போலந்து மீது தாக்குதலை ஆரம்பித்து இரண்டாம் உலகப் போரை துவக்கி வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் தமக்கிடையே பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அர்னஸ்ட் ஹெம்மிங்வே எழுதிய புகழ்பெற்ற நாவலான த வேர்ல்டு மேன் அண்ட் த சி கடலும் கிழவனும் என்ற புகழ்பெற்ற நாவல் முதல் முதலாக அச்சிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல் கடாபி புரட்சியின் மூலம் லிபியாவின் ஆட்சியை கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எஸ்ஆர் எழுபத்தி ஒன்று பிளாக்பர்ட் என்ற விமானம் நியூயார்க் நகரிலிருந்து லண்டன் நகரத்தை ஒரு மணி நேரம் ஐம்பத்தி நிமிடங்கள் ஐம்பத்தி புள்ளி நான்கு வினாடிகளில் அடைந்தது இந்த விமானமானது மணிக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி பத்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் பறந்தது இந்த சாதனை இதுவரை முறியடிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் அதிபர் டேவிட் டாக்கோ பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பனிப்போர் நிகழ்வாக சோவியத் ஒன்றியத்தினுள் அத்துமீறி நுழைந்த கொரியா நாட்டு பயணிகள் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதில் அதில் பயணம் செய்த இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேரும் கொல்லப்பட்டனர் இறந்தவர்களில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் லாரன்ஸ் மக்டோனால் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க பிரெஞ்சு கூட்டு முயற்சியில் டைட்டானிக் கப்பலின் உதிரி பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உஸ்பெகிஸ்தான் சோவியத் ஒன்றியத்திலிருந்து வெளியேறி விடுதலையை அறிவித்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரஷ்யாவில் பெஸ்லான் நகர பாடசாலை ஒன்றில் தீவிரவாதிகள் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவர்களை பணைய கைதிகளாக்கிய நிகழ்வு ஆரம்பமாகியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நாசாவின் பயணியர் பதினொன்று ஆளில்லா விண்கலம் சனிக்கோலை அடைந்தது இதுவே முதன் முதலில் சனிக்கோலை அடைந்த விண்கலம் ஆகும் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மம்தாஜ் மஹால் முகலாய பேரரசர் ஷாஜஹானின் மனைவி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அ வரத நஞ்சய பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு செம்பை வைத்தியநாத பாகவதர் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு பக்தி வேதாந்த சுவாமி பிரபு பாதா இந்திய ஆன்மீகவாதி உலக கிருஷ்ண பக்தி கழகத்தை நிறுவியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜி நாகராஜன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பத்மநாதன் ராமநாதன் இலங்கை தமிழ் வழக்கறிஞர் நீதிபதி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தா திருநாவுக்கரசு இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பி ஏ சங்மா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பத்மாலட்சுமி இந்திய அமெரிக்க நடிகர் இந்திய அமெரிக்க நடிகை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கரீனா கபூர் இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு முகமது அல் புகாரி பாரசீக கல்வியாளர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இர்ஷா கார்டியே பிரான்ஸு உலக சுற்றுலா பயணி ஆயிரத்தி ஐநூற்றி நான்காம் ஆண்டு குரு ராம் நான்காவது சீக்கிய குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சேவியர் தனிநாயகம் இலங்கை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மறை திருநாவுக்கரசு தமிழக தமிழறிஞர் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாலா தம்பு இலங்கை இடதுசாரி தொழிற்சங்கவாதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அனிதா தமிழக மருத்துவ மாணவி இந்நாளின் சிறப்புகள் ஜப்பான் நாட்டில் இடர் தவிர்ப்பு நாள் உஸ்பெகிஸ்தான் நாட்டின் விடுதலையினால் ரஷ்யா உக்ரைன் ஆர்மீனியா ஆகிய நாடுகளில் அறிவு தினம் என்று மற்றும் உலக கடித தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே